வணக்கம் அக்டோபர் 13 இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ரைட் டு ஸ்கில் எனப்படும் திறன் பெரும் உரிமை சட்டம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு சையித் சமன் திவாஸ் என்பது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது மூன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளரான விக்ரம் சாராபாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாளை சந்திராயன் இரண்டு என்ற செயற்கை விக்ரம் என பெயரிடப்பட்டுள்ளது நான்கு பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா என்ற திட்டமானது மத்திய வேளாண்மை துறையால் நிர்வகிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று காகத்யா திட்டமானது எந்த மாநிலத்தில் உள்ள சிறு பாசன தொட்டிகள் மற்றும் ஏரிகள் ஆகியவற்றை மறுசீரமைப்பு செய்யும் திட்டமாகும் இரண்டு மனித மதிப்பீடுகளும் சட்டத்துறையும் என்ற தலைப்பில் கூட்டம் எங்கு நடைபெற்றது 3. பயன்படுத்திய சமையல் எண்ணெய் என்னும் முன்மாதிரி திட்டமானது எந்த ஆணையத்தால் தொடங்கப்பட்டுள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான நேபாள இந்திய இலக்கிய திருவிழா எங்கு நடைபெறவுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி